இது ஒரு கான்ட்ரவர்சியல்ல இருக்கிற சப்ஜெக்ட் அது சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த உத்தர ராமச்சரித்துலம்னுட்டு பௌபூத்தின்னு பெரிய மகாகவி அந்த பௌபூதி ரொம்ப சிவகுத்தன் அதுலேருந்து இது அப்புறம் வைதிகன் சிவஹத்தான் காளிதாசனுக்கு சமமான கவி காளிதாசனா அடுத்தது பௌபூத்தின் தான் பகுதத்தை சொல்வது பவுன்னா ஈஸ்வரம் பூத்தின்னா விபூதிக்கு பேர் ஈஸ்வரனுடைய விபூதி அவனுட்டு பவுபூத்தின்னு அவனுக்கு ராமச்சரித்திரத்தில் இருக்கான் உத்தர ராமச்சரித்திரம் ராமச்சரித்திர அதுல இந்த சூத்ரகன சூத்ரகன்னு ராஜாவுக்கு பேரு இந்த காதம்பரியில காதம்பரியல கத்திரியம் தான் பேரு அவனுக்கு சூத்திரகன் ஒரு அரசனுக்கு பேரு இன்னொரு நாலாவது வருணத்திலேயே பிறந்தவன் முனிவராக இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தானுகன் சூதரகன் சம்புகன் சூதரகன் ராஜா காதம்பரியில் இருக்கிற ராஜாவுக்கு சூத்திரகன் சம்புகன் அதனால ஒரு குழந்தை சுத்து போச்சு இதுக்கு ரெண்டா நம்ம ராஜ்யத்துல ஒரு தவறுகளான காரியம் பண்ணிட்டு இருக்கா அதனால அவனை போய் உடனே அவனை சும்பாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு இங்கேருந்து ராமன் போட்டு போனார் ராமன் வேணும் நேர போனார் போனார் அவனை போய் கத்தி எடுத்துட்டு அவனை சும்பாரம் பண்ண போறாரான் கிரேகஸ்தட்ச அப்புறம் ராமர் பார்த்து சூத்ரமுனவும் கிருபானம் கிருபணம்னா கத்திக்கு பேரு இப்ப இந்த பேப்பர்லாம் வருது சிக்குகள் கிருப்பான் கிருப்பான்னு வச்சுருக்காரு கிருப்பான் கிருப்பான் கிருப்பானம்னு பேரு சம் இருக்கு கிருபாணம்னா கத்திக்கு பேரு அதுதான் கிருப்பான் கிருப்பான்னு சொல்றது காரணம் அந்த கிருபணம்ங்கிறத விசிச்சூத்ரமுனவும் கிருபானம் இந்த கத்தி எடுத்து இவன் ரெண்டா போட வேண்டியிருக்க இவன் என்ன தப்பு பண்ணினான் ஆரஹிமிசம் தவம் பண்ணினான் சாந்தத்தோட இருந்தான் அப்படி இருக்க முடியான ராமசிய ஹஸ்தமசி உனக்கு கொஞ்சமான தன் அந்த நாடகத்தில் பரவபூதியினுடைய நாடகத்தை பரமபூதி அவனே சொன்னான் ராமனுடைய வாக்கியத்துல வச்சு சொல்றான் இவனை போய் நான் வெட்ட போறேன்னே இங்கேயாவது நீ போய் வெட்ட போறிய இந்த கத்தி எடுத்து கத்தி அவன் பேர் போட போறிய உனக்கு கொஞ்சமானு ஈவரக்கம் இருக்கா ஈ இருக்கா இறக்கம் இருக்கா நியாயம் இருக்கா ஒன்றுண்ட அப்படி இருக்கிறப்ப என் கையே இப்படி பண்றிய அப்படின்னு ராமன் தன் கையை பார்த்து வட்டுறப்பவே தாயே வெட்டின்ற கிராமத்தில் தன் கையை பார்த்து இப்படி இறக்கம பண்றிய அப்படின்னு சரி உனக்கு இரகம் இல்லாவுக்கு நியாயம்தான் நீ இறக்கம் இல்லாதவன் நீ அப்படின்னு ஏன்ன ராமச ஹஸ்தமசி நீ ராமனுடைய கையினு அது எப்பேற்பட்ட கையினு ராமனுடைய கை இதுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு அனுப்பிச்ச கை இல்லையாது போயிட்டு வானு காட்டின கையில் இல்லையாது அந்த கைக்கு இறக்க இங்க இருந்து வர போறது அதனால ஒரு பண்ணாமல் இருக்க முடியான கேவலும் தவமுனிவனாக இருக்க முடியான இந்த நாலாவது வருடத்தை பிறந்தாங்கிறதுக்காக தவமுனிவனிடத்தில் இதோ வர்ணாசிரம சாஸ்திரத்துக்கு விரோதம்ங்கிறதுக்காக அவனை போய் கொல்லப்போடியே ஒரு பாகம் பண்ண இல்லையாவான் அப்படின்னுட்டு குர்பர கர்ப்பகிந்த சீதா யுவாசனப்பட்டோ கருணா புத்தஸ்தே உனக்கு கருணைங்கிறது எழுது இப்படிதான் சீதையை அனுப்பிச்ச சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சவன் இல்லையான போச்சொல்லி கை காட்டின கையில் காட்டின கை இல்லையாது காட்டு பக்கம் காட்டின கை இல்லையாது அப்படின்னு சரிதான் உனக்கு கருணை இல்லதான் இல்ல என்ன பண்றது அப்படின்னுட்டு தன் கைய பார்த்து ராமர் சொல்றதா முதல்ல சொன்ன அப்புறம் அவங்க இருந்து நான் தவம் தப்புன்னு நினைச்சுட்டுன்னா நீங்க வந்து என்ன ஒற்றத்துக்கு வந்திருக்கேன் நான் தவம் பண்ணது தப்புன்னுதான் அஞ்சகாலத்துல ராம தரிசனம் கிடைக்குமா எனக்கு எல்லாரும் தவம் பண்றது அதுக்காகத்தானே அஞ்சகாலத்துல பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்காக தானே எல்லாரும் தேவம் லக்ஷா பகவானே அவதாரம் பண்ண ஒரு இதுல சிறுதியார அடகராமே அந்த காலத்தில் வருவான்னா அதுக்கு காரணம் என் தவன் அந்த தவம் தப்புங்கிறதுனால எப்படி தப்பாகும் அது அப்படின்னு அவங்கட்டானா இவருக்கு பதில் நாடகத்துல கல்வனம் பண்றப்போ அதனால சரி நீங்க உங்க கணக்கில் பாவம் எழுதியோ புண்ணியம் எனக்கு இதனுடைய பலம் கிடைச்சி அதனால இந்த பாவம் பண்ணத்தினாலதான் எனக்கு இந்த பலமானது மகா புண்ணியங்கிற தவசான் கிடைக்கல நான் வந்து ஒரு நியாயமா ஒரு ரிஷிகள் ஏற்பட்ட குலத்துல ஏற்பட்ட ரிஷிகள் இருக்காள் அவள் எப்படியோ கோட்டி காலந்த உம்மன்ட்டு கூட அவள் கிடைக்கல நான் இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே என கிடைச்சி நான் வந்து அனர்ஹனா இருக்கிறதுனால அனர்தான் அது பெரிய புண்ணியம் அப்படின்னுட்டு அதனுடைய பலம் என கிடைச்சி வச்சு அவன் சொன்னு பகவதி சொல்ற காலத்துல அந்த மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி ரொம்ப எது பாபமும் ரொம்ப கடுமையான தப்புன்னு தோன்றதோ அப்ப ஏற்பட்ட பெரிய தப்புகளுக்கெல்லாம் இது இவன்னா சாஸ்திரத்தை மீறி பண்ணினாங்கிறது மாத்திரம் தான் அவனுக்கு புரத்தியா இருக்கிற ஹிம்சை வந்து கூட கிடையாது புறத்தியானுக்கு ஹிம்ச இதனால தானா வந்து நேர்ந்து இருக்கணும்னு ஊகம் பண்ணுறது தீர பாக்கி ராவணனோ இப்போ ரெண்டு கேஷ்போ இப்ப இவனோ போய் ஊர்லாம் ஹிம்சை பண்ணி வெட்டி ஹிம்சை கஷ்டப்படுத்தி எத்தனையோ பதிவர்த்தளுக்கு ஹானி ஏற்படுத்தி எத்தனையோ சாதுக்களுக்கெல்லாம் ஹிம்சம் பண்ணி இப்படி எல்லாம் நேரவே பிரத்யட்சா ஹிம்சை பண்றான் எங்க ஒரு ஹிம்சை இந்த மாதிரி ஒரு தவறு சாஸ்திர விவகமா நடந்ததுனாலே இது வந்ததுன்னு ஊகம் பண்ணிட்டு போய் அது தவறுத்தப்பன்னு அவன் மன மனதார ஒத்துனுக்கும் ஒன்னும் மனவே இல்லாம் மனசாரவே ஹிம்சை பண்ணிட்டு இருக்க முடியான கூட பகவானுடைய இது கடைசியில ரொம்ப குரூரமா அப்படின்னா அவளுடைய ரொம்ப குரூரமான காரியத்துக்கு கூட இந்த பெரிய ஒரு லாபம் வந்து கிடைச்சி போறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லிட்டு இருக்கா இந்த சம்புக்கனுடைய ஒரு பக்கம் இருக்கட்டும் பாக்கி இந்த மாதிரி ரொம்ப க்ரூரமான காரியம் வந்து ஒரு விட சாட்சாத் போய் வாழ சும்பாரம் பண்றதுங்கிறது இப்ப ஏற்பட்ட கடுமையான மனுஷங்களுக்கு பகவானத்தை விட வேற போய் அடிக்க முடியாது அதுக்காக பகவான் அவதாரம் பண்ண வேண்டியது வந்துட்டது சாமான்ய மனுஷ முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்